ஒரு அமைச்சர் தேவி அமைச்சர் தேவி அந்த பெருமக்கள் பணிசுகின்ற இடமா அப்படின் அமர்ந்த ஆளவாயும் இது அருமையான பாட்டு மங்கையரி வளவர்கோன் பாவை சோழ நாட்டுப்பா அம்மா அதுங்களா சோழ பேரரசான் சைவ நதி மாறாம இருந்தாங்க கடைசி வரைக்கும் பாண்டியரோட மாறிட்டாங்க சோழ பேரரசு அப்பா அப்பா தந்த ஊட்டம் தான் அங்க போய் இருந்த கணவனாரையும் தெரிஞ்சது அதனாலதான் என சேக்கலா பெருமாள் அமைச்சராம இருந்தவர்களா அதனால எந்த அந்த பொண்ணு எந்த ஒரு பொண்ணு நம்ம சோழ நாட்டு பொண்ணு பலவர் வரலாற்று அந்த வளவர்களை வரலாற்று உலகத்திற்கும் ஈடுபட வரலாற்று ஆராய்ச்சியில் பெரிய பிராணன் எனவே அந்த மூர்த்தி தலம் தீர்த்தமாகிய மூன்றாலும் சிறந்திருப்பது எது என்று கேட்டால் என்பதுதான் அந்த கதி அளிப்பதென்று அளிப்பதான் கூட நல்ல புண்ணியம் கேட்டாலே அவனுடையானண்டவன் பாடிய தாண்ட கேட்டாலே அப்படித்தான காதல கேட்டாலே நிக்கும் இவன் இதுவரைக்கும் இந்த சினிமா பாட்டுக்காரன் வந்துட்டேன் அவன் பேரை சொல்லடி செல்ல கட்டிங்க அவன் பேரை சொல்லடி செல்ல கட்டி ஏ முன்னம் அவனுடைய நாமம் கேட்டான் தாண்டகம் இவனுக்கு அவ்வளவு தெரியுதேரு வெள்ளை கட்டி அவன் சொல்லடி செல்ல கட்டின் மாறலன்னு அதான் நான் நினைக்கிறேன் எங்க கிட்ட இருந்து நீங்க போகலையே போக முடியலையே உங்களால இல்லவா அப்ப அத்தாம் பேரு வெள்ளை கட்டி அவன் பேரை சொல்லடி செல்ல கட்டி ஏ அது அவன் பேர் அவங்க சொல்லிட்டு கேட்கணுமா காதல முன்னம் அவனுடைய கேட்டான் மூர்த்தியாவும் வண்ணம் கேட்டாள் அருமையான பாட்டு எனவே திரு ஆளவா என்று காதினால் கேட்டாலே பெரும்புணியம் அப்படிப்பட்ட அமைப்பு உண்டுப்பா என்று சொன்ன சொன்ன நான் சொல்லலப்பா ஏற்கனவே பெரியவங்க வரவில்லையா சொன்னாங்க இதே போல ஏற்கனவே ஒருத்தர் கேள்வி கேட்டு அவர் சூதமுனி கேட்டவன் அவர் சொன்னாராம் என்னதுன்னு கேட்டு இது அகத்தியத்தை கேட்டு அகத்தியத்தை கேட்டு அவர் சொன்னாராம் இந்த ஊர்தான் மிகச்சிறப்பு நிறம் எது மூவகை சிறப்பும் உள்ளதோர் தானம் மொழிகனு முகமலர்ந்து அருள் கூர்ந்து யாவையும் உணர்ந்தோன் எல்லாவற்றையும் உணர்ந்த அகத்திய முனிவன் முத்தி ஈருரி தோகையின் வந்து இறக்கும் தேவல்கள் தமையும் ஐங்கார்தனையும் தேவலம் கொழியுடை வடிவேல் காவலம் தானையும் அந்த கண்ணுதல் பாடனையும் பணியா நம்முடைய ஆசிரியனுடைய வகுப்புக்கு போன பிறகு முதல்ல என்ன நினைக்கணும் நினைத்து பாடம் சொல்லணும் தெய்வத்தை நினைத்து பாடம் சொல்லணும்னு அங்க போய் அதுக்கு ஆறு மணி நேரம் கடல் வாழ்த்து பாட்டிட்டு மனதாள கருதிக்கணும் அப்படி கருதி என்ன பொருள் என்ன பண்ண இந்த அப்புறம் உடனே இது பெருமானை வணங்கினாராம் உமையம் வணங்கி சொல்லுகிறாராம் அங்கைய கண்ணி தன்னையும் எந்த அளவாயான இதய பங்கைய திருத்தி சமாதியில் இருந்து பரவசமடைந்து பார்ப்பதிக்கு பங்கரன் அருளி செய்தாங்கு தாரகன் உடல் இரண்டாய் செங்க வேல் சேவகன் எனக்கு தெருட்டினான் அணையதாங்க இதையில் இது யார் சொன்னது தெரியுமா என் குருமூர்த்தியாக இருக்கிற முருகப்பெருமான் சொன்னது எனவே அந்த தனக்கு சொன்ன ஆசிரியர் வணங்கி சொல்லுதாராம் பெற கரும் தவம் செய்து அகந்தெளிந்து அறிதில் பெரும் கதி கேட்பவர்க்கு எளிதாய் உறப்படும் தலம் நீர் விநாய முச்சிரப்பும் உள்ளது எத்தலத்தினிந்த சிறப்பினாங்கு என்ன திருவிளையாடல் செய்து அருள்வடிவெடுத்து என்றும் மறைப்பொருள் விளங்கும் ஆளவாயி அறுபத்தி நான்கு தொழிலாளர்களையும் அருள் செய்த பெருமான் அவன் அந்த உருளாப்பா நடந்தான் விறகையும் எடுத்து நடந்தான் மண்ணையும் எடுத்து நடந்தான் வளையலையும் எடுத்து நடந்தான் மாணிக்கத்தையும் விட்டு நடந்தான் அப்படியெல்லாம் நடந்த இடம் பார்த்து ஒவ்வொரு வீதியும் ஒவ்வொரு தரும் அப்படி செய்து அறுபத்தி நான்கு விளையாடும் செய்த இடமாக இருக்கிற ஆலவாய் தான் மிகச் சிறப்பானதுங்க எளியில ஒரு கேள்வி கேட்டாங்க அது என்ன கேள்வி கேட்டாங்க சுவாமி இந்த தளத்துல இந்த ஒரே ஒரு ஊர் தான் சிறந்ததுங்களா அப்படின்னு ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க ஒண்ணு தில்லை இன்னொன்று திருவண்ணாமலை இன்னொன்று காசி இன்னொன்று ஆலவாய் மதுரை இந்த நான்கிலும் இது சிறந்தது என்ன அது என்ன தில்லை என்று சொன்னா போய் தரிசித்தாதான் முத்தி திருவருணையை நினைத்தா தான் முத்தி திருவண்ணாமலை காட்சியில போய் இறந்தாதான் முத்தி எங்க திருவாலவாய் கேட்டாலே முத்தி அதனால் திருவாலவாய்மியாக மதுரையின் திமையாக எனவே அந்த முத்தலத்து முத்தகையை சிறப்பும் உடைய மிகச்சிறந்த ஊராக இருப்பது எங்களுடைய மதுரை மாநகரம் அந்த மதுரை மாநகரத்தில் பெருமாள் ஆட்கொண்டருடைய இடம் தான் மிகச் சிறப்பு என்று இது பிராண வரலாறு என்ன பிராணம் கேட்டா இப்போ இந்த மதுரையிலே பெருமானம் செய்த அறுபத்தி நாலு விடையாடலு சொல்ல போகிறார் அப்படியானா ஏன் இதை எடுத்துக்கொள்ளணும் இதே சொல்றீங்கன்னு கேட்ட இப்படி ஒரு காலத்துல சோதுமணி வருடத்துல எல்லாரும் கேட்க அவர் அது எல்லா தளத்திலும் சிறந்தது இந்த மதுரை என்று சொல்ல எதனால் சிறந்தது என்று கேட்க இதனால் சிறந்தது என்று சொல்ல அப்படியான அந்த அந்த ஒவ்வொரு அந்த மூர்த்தியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சொக்கநாதரை பத்தி சரி அந்த இடத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மதுரையை பற்றி அந்த தீர்த்தத்தை பத்தி சொல்லுங்க அந்த பொற்றாம்பரை குளத்தை பற்றி பொற்றாம்பரை குளம் இந்த பொற்றாம்பரை குளம் என்பது அம்மன் சன்னதியில இருக்கு நேரம் சொன்னா சித்தி விநாயகரை வணங்கிக்குவோம் சித்தி விநாயகருக்கு முன்னாடியே தான் அந்த இருக்கு சதுரெல்லாம் உடைக்கிறது அங்கதான் உடைக்கணும் மூர்த்தி கண்ணா தரிச்சுருவோம் அந்த இருக்கு உனதே பெருமாட்டியுடைய கோவில் எல்லாம் அப்பாவை பார்த்துட்டு தான் போகணும் இங்க அம்மா பார்த்துட்டு தான் போறது அம்மா பார்த்துட்டு அவரை அப்பாவை பார்க்காம போறதும் உண்டு அது சிவம் தாயும் இலி தந்தை இலி தான் தனியாக தனியாக இருக்கும் இங்கே பார்த்தா கும்பல் எக்கச்சக்கமாக இருக்கும் இதில் மைனாட்சிம்மன் கோயிலில் அங்கே பார்த்தா ஆளே இருக்காது சொக்கநாதரில் சிவானு இருக்கும் அது சைவ அன்பர்கள் இங்கே போயிட்டு தான் இருக்கும் ஆமாம் ஐயா சைவ அன்பர்களெல்லாம் இங்கே போயிட்டு தான் அங்கே போவாங்க ஆ அப்படிதான் ஏன்னா தேவாரங்கள் முழுதும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொக்கநாகர் பற்றி தான் இருக்கும் ஆளவாய்ப்பிரு நீரே வந்தீரம் ஆவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு செந்து தந்தீரம் ஆவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆளவாயால் திருநீரே என்ன பண்ணிப்பாங்க ஆகவே அந்த ஒற்றாமரை குளம் அதுக்கு முன்னாடி அந்த பெருமாட்டி வணங்கிய பிறகு நேராக போனா முக்குருணி பிள்ளையார்னு பெரிய பிள்ளையா இருக்கும் அதை வணங்கி அப்படியே பிரகாரமா வந்தோம்னு சொன்ன அந்த மூலையிலே பெருமான் வந்து நாற்பத்தி ஒன்பது புலவரோடு ஒருவராய் காட்சியடிப்பார் சங்க புலவராயிருப்பார் நடுப்பு சிவலிங்க தேர்மன் இருக்கும் சுத்தி நாற்பத்தி எட்டு இருக்கும் இங்கதான் நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனகர் அருளினவன்கான் என்று அப்பசாமி பாடுகிறாரே ஒரு புலவனாயிருந்து தர்மிக்கு பொருளை அடித்தார் தான் ஒரு தலைவனாக புலவர் புலவர் தலைவனாக இருந்தார் ஐயோ புலவரெல்லாம் யாரை வணங்கணும்னா சொக்கநாதரை வணங்கணும் புலவருக்கு புலவராக இருந்தவர் அப்படி நண்பாட்டு புலவனாய் தங்கம் ஏறி நற்கனைய கிடிதர் சொக்கநாத பெருமான் அந்த நாற்பத்தெட்டு புலவர்களோடு சேர்ந்திருப்பார் அப்படியே பண்ணணும்னு சொன்னா முன்னால நவகரம்லாம் இருக்கும் முதல்ல அது உள்ள சொன்னா சொக்கநாத பெருமான் அருமையா இருக்கும் பெருமான் தன்னந்தனியாக இருந்து ரொம்ப அருமையாக செய்வார் மிகச் சிறப்பான என்று சொல்லி இந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றையும் தனித்தனியே சொல்ல போறோம் இனிமேல் அந்த மூர்த்தி எப்படிப்பட்டவர் அந்த இடம் எப்படிப்பட்டது தீர்த்தம் எப்படிப்பட்டது என்பதை பற்றி சொல்லுவோம் இனி அடுத்திருக்கிற மூன்றும் மூர்த்தி தள தீர்த்தம் இந்த மூன்றையும் நிறைவுபடுத்தின பிறகு அப்படியானா இந்த இடத்துல தான் அறுபத்தி நாலு விளையாட்டு ஆமா அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்க கேளாயோ அதன் கதையை என்று அறிவிப்பார் அதான் தொழிலாள்பனத்தினுடைய அந்த போக்கு நீக்கும் கட்டுக்கோப்பு இருக்கு அந்த வயல்தான் திருக்கையிலாய் திறப்பும் பிராண வரலாறும் என்பதாக சிலவற்றை நினைக்க வேண்டும் என்பதற்காக நினைத்தோம் இந்த மாதிரி எல்லாம் அணு அந்த பெரிய நூலை சிந்திப்பதற்கு ஏதுவாக இருப்பது நம்முடைய ரத்தநகிரியில் இருக்கிற வரலாட்சி நம்முடைய சுவாமிய திருவிடங்களாகும் எனவே அவருடைய திருவிழையை நான் வணங்குகிறேன் நம்முடைய ஆர்மைச் செயலர் அவர்கள் வந்து கேட்கின்ற பெருமக்கள் எல்லாம் இருந்து இப்படி கேட்பதனால்தான் சொல்ல முடியுது தவிர இல்லையான சொல்ல முடியாது எனவே இப்படி வந்து கேட்கின்ற பெருமக்கள் எல்லோருக்கும் இவருடைய வணக்கத்தையும் என்றையும் நான் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவின் வணக்கம் பெரியோர்கள் சிறப்பாக ஆர்காற்று வந்திருக்கின்ற அன்பர்கள் அத்தனை பேருக்கும் தனித்தனியாக பெயர் குடிக்காவிட்டாலும் அத்தனை பெருமக்களையும் அறிந்தளவிலே நம்முடைய சத்தியாரர்கள் தன்னுடைய தானுந்தன் தையலுமாய் தாழ்சடையவும் அகன்ற மாதிரி அவர்கள் தன்னுடைய மணியாரோடும் வந்திருக்கிறார்கள் அன்னையாரோடும் எனவே அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தை வேண்டியும் தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறந்த நிகழ்ச்சியை நான் பாராட்டத்தான் வேண்டும் நம்முடைய தவ திரு சுவாமியுடைய திருவிடி மலர்களில் இருந்து நினைகின்ற பெரும் பேர் இருக்கிறதே அது மிக பெரும் பேர் எங்கேயும் பேசலாம் நம்முடைய அன்பர்கள் சொன்னது போல இங்கே அவருடைய திருவடிநிலையில் இருந்து பேசுகின்ற அமைப்பு இருக்கிறதே அது பெரும் புண்ணிய தவம் இருந்தால்தான் கிடைக்கும் இந்த திருநகர சிறப்பு என்று சொல்கின்ற பொழுது நகரம் ரொம்ப ஒரு ஒரு ஒரு மாதம் நமக்கு இடைவெளி விட்டு நாட்டு சிறப்பு சொன்னோம் இப்பொழுது அதுக்கு அடுத்த மாதம் இயலாமையினாலே நகர சிறப்பு இப்போ ஒரு திங்கள் மீண்டும் நினைவு நாடு நாடி என்று சொன்னாலும் திருவிடையாளர் பிராணம் ஆதலினாலே நாடு என்பது பாண்டி நாடு அதுதான் முன்ன படிப்போம் இப்பொழுது நகரம் நகரம் என்று சொன்னாலும் எத்தனையோ நகரங்கள் இருந்தாலும் நாம் திருவிளையாடற்பான ஒட்டி படிப்பதனால் திருவிளையாளர் பணத்தில் நகர சிறப்பு என்று பேசப்படுவது பாண்டி நாட்டின் தலைநகராக இருக்கின்ற இருந்த மதுரையை பற்றி சொல்வது அப்போ நகரம் என்றால் மதுரை என்று சொல்வோம் ஏன்னா இந்த நூலுக்கு நகரம் அதான் பெரிய புராணமானால் நகரம் திருவாரூர் ஆகவே அந்தந்த இலக்கியத்தை பொறுத்து இப்போ இது நம்ம கம்பராமாயணம் தான் நகர சிறப்புங்கிறது அயோத்தி அப்படி போடுறோம் ஆகவே திருவிளையாண்டர் பழன மாதிரினாலே நகர சிறப்பு என்பது எது என்றால் மதுரை என்று சொல்றோம் இப்பொழுது நாம் தௌத்திர சுவாமிகள்லாம் அப்படி நாங்கள் சொல்லலை நம்மனோட சொல்ல நேர்களை மதுரை கிடைக்கிறோம் என்று சொல்றோம் நேர்களை மதுரை கிடைக்கிறோம் ரொம்ப அருமையா நாம் இருப்பது மதுரை நகரச்சிறப்பில் இருக்கும்போது அப்படிதான் படிக்கணும் நகர சிறப்பு அந்த நகரம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பரஞ்சோதி ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார் அப்படி சொல்லுகின்ற பொழுது நாட்டை சொல்லி நகர சொல்லுங்கிறதுனால நாட்டை சொல்லுகிறார் மங்களம் புனை பாண்டி நாடாயிய மகக்குங்களா இங்கே மங்களம் புனை பாண்டி நாடாயிய மகற்கு இங்கே மகள் என்பது ஒரு தாய் இப்போ சொன்ன இந்த அரசியல் சொல்லால் சொன்னால் தாய்க்குளம் என்று உயர விடலாம் நாம் வந்து சமயம் வந்து தாய்க்குளத்தை பாராட்டியதை விட இவங்க ஒன்றும் பெருசாக செஞ்சு உள்ளமோ இவங்க பெருசாக பண்ணிட்டு ஏன்னு கேளுங்க இப்போ நாம் நிலத்தை என்னன்னு சொன்னோம் நிலமகள் என்று தான் சொன்ன பார்மகள் என்று தான் சொன்னோம் ஐம்பெரும் பூதங்களில் ஒன்றாக நம்மை தாங்குகின்ற அந்த தரையை நிலமகள் என்று தான் சொன்னோம் நிலமகள் எல்லாலையும் ஊடிவிடும் திருவள்ளுவர் செல்லான் கடவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊறிவிடும் என்று சொல்லி தன்னுடைய மனைவியை போல ஊறிவிடும்ப்பா இந்த நிலம் தினமும் போய் பார்க்குறேன் உழவுங்கிறது யாருக்கும் நிலமகள் என்று சொன்னார் இல்லைங்களா அப்புறம் தண்ணி எப்படி சொல்லுவான் காவிரி தாயி கங்காதேவி என்றுதான் சொல்லுவான் எனவே ஐம்பெரும் பூதங்கள தரையை சொன்னோம் தாங்குகிற பொருளை நாம் நூறுகின்ற இனிமையான தண்ணீரையும் கூட தேவின்னு தான் சரி இனி நிலத்தில் உணவினை உண்கிற நாம் உணர்வு தருவது தாய்குளத்தை நீங்களே சொல்லுங்கள் இப்போ நம்ம இதுக்காக சொல்லுமே நிலமத்தை நிலமகள் என்கிறான் தாய் நீரை தேவி என்று சொல்கிறான் புரியுங்களா நாம் பேசுகிற உணர்வாகிய மொழியை தாய்மொழி என்று கூறுகிறோம் இதற்கு மேலாக இருக்கிற பரம்பொருளை தாயில் சிறந்த தயாவான தத்துவணி என்று பேசுகிறோம் ஆகவே தாய்குளம் தான் நாம் பாராட்டு எனவே சமய உலகம் பாராட்டிய ஒன்றை இப்போ ஓட்டுக்காகவே ஏதோ பேசிட்டு போகிறோம் போயிட்டு போகிறோம் வாழ்க்கைங்களா எப்படியா சொன்ன தரணும் மங்களம் பூனை பாண்டி நாடாயிய மகக்கு எனவே பரிசோதி பண்ணி வரும் பாப்பா நீங்க மதுரைக்கு வந்திருக்கிறோம் இந்த மதுரை இருக்கிற மதுரை நகரம் இருக்கிற நாடு எது தெரியுமா பாண்டி நாடு அது என்ன மங்களம் பூனை பாண்டி நாடு மங்களம்ன மங்களம்னா எல்லாவற்றாலும் இருக்கிற நிறைவு நர்த்தம் இந்த மங்களம்னு சொன்ன நீங்க வந்து நிறைவு நர்த்தம் கூட சொல்லமல கூட்டம் முடிஞ்சு வச்ச மங்கலம் மாட்டாங்க நிறைவாயிட்ட நடத்தும் நிறைந்திருப்பதுதான் ஒரு நாட்டுக்கு செல்வம் அவை யாவும் படைத்த தமிழ்நாடு என்றாரே அதுபோல நன்மைகள் எத்தனை உண்டு புய்மீரே அவை படைத்த பாண்டி என்பார் மங்களம்பூனை பாண்டி நாடாகிய என்று சொன்னார் அந்த பாண்டி யார் மகளுக்கு தாய்குலத்துக்கு அப்ப பாண்டி நாட்டையும் ஒரு பெண்ணாக அந்த மக்கு பாண்டி என்று சொல்கின்ற ஒரு தாய்க்குளத்திற்கு உறுப்பெல்லாம் இருக்கும் என்ன உறுப்பாக இருக்கும் அப்படின்னு கை தோல் மார்பு கால் இவை எல்லாம் இருக்குமே அந்த உறுப்புகள் எல்லாம் எதுன்னு கேட்டிங்கன்னா பாண்டி இருக்கிற அந்த பல நகரங்கள் தான் அதெல்லாம் திருநெல்வேலி இல்லைங்களா என்ன அங்கே இருக்கிற தூத்துக்குடி என்று சொல்கிறோம் இல்லைங்களா இப்படி திருநெல்வேலி தூத்துக்குடி போன்றிருக்கிற பெரிய பெரிய நகரங்கள்லாம் இருக்குதே அதெல்லாம் இந்த பாண்டி நாடாகிய மகளுக்கு தோடாக மார்பாக கையாக இருக்கிறது ஆனால் நாம் இருக்கும் மதுரை எதுவாக இருக்குது அந்த தாய் அந்த தாய்க்குளத்துக்கு பாண்டி நாடாகிய தாய்குளத்துக்கு என்று சொன்னால் நங்கை மாமுகம் ஆகிய நகர்வலம் பகர்வாம் அந்த பாண்டி நாடுங்கிற மகளுக்கு ஏனைய தூத்துக்குடி மற்ற ஊர்களெல்லாம் அருப்புக்கோட்டை விருதுநகர் இதெல்லாம் வந்து எனக்கு கேட்டால் ஏதோ கையை காலு விரணும்னு சொல்லணும் இந்த மதுரை தான் முகம் என்று சொல்ல வேண்டும் அப்போ பாண்டி நாடாகிய மகளுக்கு முகம் எது மதுரை என்று சொல்லுவோம் என்னை உன்னுடைய உறுப்புகளிலேயே எது மிகச்சிறந்த உறுப்பு எது மிகச்சிறந்த உறுப்பு முகம்தான் முகந்தான் சொன்ன ஒத்துக்குவீங்களா ஒத்துக்குங்களா திருவள்ளுவர் சொல்லுகிறேன் அப்போ ஒத்துக்குவோம் முகத்தில் முது குறைந்தது உண்டோ அப்படின்னா இங்கே நமக்கு இருக்கிற எல்லா உறுப்புகள்லையும் எதுக்குப்பா அறிவு இருக்குன்னர் இந்த உறுப்புகளில் முகத்தை விட அறிவுடைய பொருள் வேறு வேணும் உண்டா என்று கேட்டார் அது எப்படி சொல்கிறீங்கன்னர் சொன்னார் பின்னால் விட திருக்குறள் அல்லவா அதனால் காயினும் தான் முந்துரும் அப்படின்னா உள்ளத்தில் இருக்கிறத அப்படியே எது தெரியுமா முகம் தான் பண்ணார் தான் உவந்தால் மன முகத்தை தெரிஞ்சிடும் இல்லை எதோ கொஞ்சம் கடுகடுப்பாக இருக்கிறான்னாலும் முகம் தெரிஞ்சுடும் என்னதான் ஒரு நாயிருங்க அப்படின்னு எதை கொண்டு பார்க்குறோம் மூஞ்சி பார்த்தேன் அப்போதான் உடம்புகளில் நம்முடைய உடல் உறுப்புகளில் எது அறிவுடைய பொருள் முகம்தான் அறிவுடையது முகத்தின் ஒதுக்குறைந்தது உண்டோ ஓப்பினும் காயினும் தான் உண்டு இன்னொரு குரலில் கூட அடுத்தது காட்டும் பழங்கி போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் ஆகவே தான் முகம் சிறந்த பொருள் எனவே பாண்டி நாடாகிய மகளுக்கு இந்த மதுரையானது முகமாக இருந்து அணி செய்கின்றது ரெண்டாவது முகத்தில் தான் நம்முடைய ஐந்து பொறிகளிலே மிகச்சிறந்த பொறிகள்லாம் இருக்குது எது கண் மிகச்சிறந்த பொறி இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது பாய் மிகச்சிறந்த உறுப்பு மூக்கு மிகச்சிறந்த உறுப்பு செவி இன்னும் எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த உறுப்பு ஏன்னா இதெல்லாம் வந்து சாப்பாட்டுக்கும் பார்க்குறேன்னா ஞானத்தை கேட்பது காது தான் ஆகவே காது இப்படிப்பட்ட உறுப்புகளெல்லாம் இருப்பதால் தான் முகத்தில் முது குறைந்தது உண்டோ ஓப்பினம் காயினும் தான் முந்திடும் என்று அப்படியாக பாண்டிய மகளுக்கு நாம் இப்பொழுது என்ன தாமரை தாமரைன்னு சொன்னாலே யார் ஞாபகத்துக்கு வருவாங்கன்னு கேட்டால் திருமகள் ஞாபகத்துக்கு வருவான் திருமர் அப்போ இந்த திருமகளாக இருக்கின்றாலே அவளுக்கு ஒரு தாமரை கூடம் இருக்குமானால் அது எங்கள் மதுரை தான் மதுரை தான் அப்படின்னு அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டாரு திருமகளை அங்கேயே தங்கிவிட்டான்னு என்ன அர்த்தம் செல்வம் அவ்வளவும் கொட்டியிருக்கணும் செல்வம் அப்படியே இருக்கு இதையும் எடுத்து பேசணும் இதையும் முதல் எடுத்து பேசணும் என்று கேட்டால் திருவள்ளுவர் தான் திருவள்ளுவர் பொருளார் அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்க இல்லாகியாங்க நம்ம டீச்சிங் மெத்தடில் என்ன தெரிந்ததை வைத்து தெரியாததுக்கு அழைச்சிக்கிட்டு போகணும் அதுதான் டீச்சிங் மெத்தடு இல்லைங்கண்ணா அதானே இப்போ தான் பெரிய எம்என்டு பிஎட்லாம் இப்போதான் கண்டாவேன் திருவள்ளுவர் சொன்னேன் இங்கே வாடா கண்ணுண்ணேண்ணே இந்த உலகத்தில் வந்து எது இல்லைன்னா வாழ முடியாது டென்த்து பையனை கேட்டால் கேட்க சொல்லலாம் ஏன் ஆறாங்கல பையனை கூட கேட்டான் என்ன சில்ட்ரன் இல்லைன்னா வாழ முடியாதுங்க தெரியுதா பத்தியா பணம் இல்லைன்னா அந்த உலகத்தில் வாழ முடியாது அது போலத்தாண்டாக்கன்னு நாம் போக வேண்டிய அருள் உலகம்னு ஒன்று இருக்குது இறைவன் உலகம்னு இருக்குது அதுக்கு அருள்ன்னு ஒன்று இல்லைன்னு போக முடியாது அப்போ பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ முடியாது இது தெரிந்தது எது தெரியாது அருள் இல்லைன்னா அந்த உலகத்தில் வாழ முடியாதுன்னு தெரியாது டீச்சிங் மெத்தேட் சொல்கிறானே வேணா பிஏட் எம்ஏட்லாம் இப்போ நேற்றுலாம் கொண்டாந்திங்க நேற்று திருக்குறள் நேர்த்தா வந்தது கிடையாது தெரிந்தது வைத்து தெரியாததற்கு அழைத்து போதல் பெரிய ஈட்டு மெத்தேடு மாதிரி அதில் என்ன ஒரு பெரிய தொந்தரவுன்னு கேட்டால் இந்த பிறர் பிறர்லாம் என்னென்னு கேட்டால் சின்ன விஷயங்கள் ரொம்ப பெருசாகப்படுத்திட்டு இருக்கிறான் நாம் பெரிய செய்திகள் வச்சுட்டு பேசாமே இருந்துட்டோம் பெரிய விஷயங்களை வச்சுக்கிட்டு பேசாமல் இருந்துட்டோம் அதனால ஒன்றுமே தெரியும் ஒன்றுமே இல்லை தமிழில் எதுவும் இல்லைங்கிறேன் அப்படிங்கிறான் என்ன பண்ணுறது தெரிந்தது முதல் குரலே அப்படித்தானே முதல் குரலே எப்படி தெரிந்ததை வைத்து தெரியாது கழிச்சுட்டு போகிறதானு நீ என்னடா படிக்கிறேன் அந்த காலத்தில் இப்போ படம் வடம்னு படித்து உழைக்கிறேன் அப்போ ஆனால் அவன் படிச்சு தான் வந்தான் அதனால் என்ன சொன்னான் எல்லா எழுத்துக்கும் முன்னே முத முதல் என்ன எழுதுனேன் ஆனா அதுக்கப்புறம் அவன் நான் ஏனா என்ன காணா நான் என்ன எழுதுனேன் எல்லா எழுத்துக்கும் முதல்ல எது ஆனா அது போலத்தான்ப்பா உனக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவன் தான் அகர முதலை எடுத்தல்லாம் ஆதி பகவன் முதல் டே உலகம் எல்லாம் நம்ம சொல்லலை சொல்லிக்கல அவ்வளோதான் ஆனால் அருமையான போகிற பகல ஆகவேதான் பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொன்னார் அதனால்தான் சொன்ன மதுரை அப்பா இந்த உலகத்தில் முக்கியமாக வேணும்னு சொன்னால் எது வேணும் இந்த உலகத்தில் இல்லை என்று இல்லாமல் இருக்கணும்னு சொன்ன திருமகற்கொரு தாமரை கூடமே திருமகள் தங்குவதற்கு தாமரை கூடமாக இருக்கின்றன அப்படியே என்னென்னு திருமகள் அங்கேயோ தங்கிடுவாள் அகனமர்ந்து செய்யால் உறையும் திருவள்ளுவர் அகனமருந்து செய்யால் உறையும் அங்கேயோ தங்கிடுவா மதுரையிலே தங்கிவிடுவா அப்படியான மதுரையில் வந்து பொருள் வளர்த்துக்கு இன்றல்ல எந்த அல்ல எந்த குறைவையில் அப்படி இருக்கிற சரி அப்படி ஆனால் திருமக்பூர் தாமரைக்கூடம் மதுரை சரி பார்த்தா செல்வம் இருந்தால் மட்டும் போதுமா போதுமா அந்த செல்வத்தை எப்படி தேட எப்படி தேடணும் செல்வத்தை எப்படி காக்கணும் செல்வத்தை எப்படி செலவழிக்கணும் இது மூன்று பயன் உண்டு செல்வம்னு சொன்னால் இது மூன்று தரத்தில் இருக்கணும் எப்படி அதை நாம் தேடணும் எப்படி காக்கணும் எப்படி செலவழிக்கணும் என்பது தெரியும் அப்போ எப்படி அதை காக்க தேடணும் காக்க வேண்டும் செலவழிக்க வேண்டும் என்ன வேணும் அறிவு வேணும் அறிவு வேணும் எனவே மதுரையில் பொருள் மட்டும் இருந்தால் போதால் தம்பி அந்த பொருளுக்கு வேண்டிய அறிவும் இருக்கு என்ன என்ன திருமால் மறு மகட்கோறுங்களா திருமாலுக்கு மருமகள் யார் ஓகேங்களா நம்ம அம்மா கலைமகள் திருமால் மருமகக்கு வெந்தாமரை மாடமே நல்ல அறிவு இருக்குமா தலைமகள் அங்கேயே தங்கிவிடுவாராம் வெண்டாமரை மாடம்னார் எனவே பின்னே வந்தது வெந்தாமரை எனவே முன்னே இருந்தது செந்தாமரை என்பது பெற்றான் ஏன்னா அம்மா சிவப்பு அந்த அம்மா இருப்பா இலக்குமி வெந்தாமறையில் எந்த அம்மா இருப்பாள் குரு சுவாமிகள் குரு சுவாமிகள் சகலகலாவல்லி மாலைன்னு ஒரு நூல் பாண்டார் சகலகலாவல்லி மாலை பத்தே பாண்ட முதல் பாட்டு முதல் பாட்டு கேட்கிறார் அம்மா நீ வெண்டாமறையிலே நீ இருக்கியே கொஞ்சம் இடம் மாற்றி கொஞ்சம் வேற இடத்துல வரக்கூடாதா ஒரே இடத்துல இருக்கியம்மா என்று கேட்கிறார் வெந்தாமரை நின்பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாதுகுளு ஏம்மா நீ வெண்டாமறையில் தான் இருப்ப என் உள்ளமும் வெண்தரதாம்மா ஏன்னா என் உள்ளத்தில் கள்ளங்க விடலாம் இல்லம்மா வெண்மையா வச்சிருக்கிறேன் எனவே கொஞ்ச நாள் அந்த தாமரில் இருந்து இந்த தாமரில் இருக்கக்கூடாதா என்று கேட்கிறார் முருள் சுவாமி வாய் திறந்த பொழுதி முருகனுடைய திருவுருள் பெற்றவர் கந்தரோ பாடி வந்தார் இல்ல முருகனுடைய திருவுருள் தேக்கமாக இருக்கிறவர்கள் குருள் முருகனுடைய திருவிழா தேக்க நாங்க வேற எங்கயும் படிக்காமல் திருப்பந்தால படித்துமேங்கிறது பெரும் மகிழ்ச்சியோடு ஏனென்றால் இந்த திருவுருள் தாக்கத்திலே பொருளன் சுவாமியுடைய பேரூர்ல படித்தது அந்த அமைப்பு தான் இந்த அமைப்பு கூட வழங்கியது நான் கருதுறேன் முருகப்பெருமானை பற்றிய நினைவு அதனால அவர் கேட்கிறார் வெண்தாமரைக்கன்றி நின்பாதம் தாங்க என் வெள்ளை உள்ள தந்தாமரைக்கு தகாது ஏமா நீ இருக்கிறது வெண்டாமரை இதுவும் நான் வெந்தாமரையா வச்சிருக்கிறேன் கொஞ்சம் ஊர்தூடாதா அப்படின்னா தகமேடு அடித்து உண்டான் உறங்க ஒடித்தான் பித்தாக உண்டாக்கு கண்டான் சுவைகோள் கரும்பி சகல கலாவல்லி அருமையான பாட்டு இங்கே எங்கள் மதுரை எப்படி இருக்கிறதுன்னாரு திருமகற்கொரு தாமரை கூடமே செல்வம் அப்படியே கொடிக்குது எங்கள் அம்மா திருமகள் இருக்கலாம் சரி ஆனா திருவுகள் அந்த வேணும்னு சொன்ன அது அறிவினால் படைக்கவும் அறிவினால் காக்கவும் அறிவினால் நல்லபடியாக செலவழிக்க வேண்டும் அறிவு வேண்டுமே என்று சொன்னால் மறுமகற்கு எப்படி திருவுகள் இருக்கிறார்கள் அது போல வெண்தாமரை இருக்கிற கலைமுகளும் இருக்க இப்பொழுது நேர்களை கம்பர் கிடைக்கிறோம் கம்பருக்கு பொருந்து செல்வமும் கல்வியும் கூத்தலால் என்று பாரு கம்பன் ஒரு நாட்டுக்கு என்ன வேணும் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் என்றான் இங்கே என்ன சொல்லிட்டு வேறு வாய்ப்பாட்டம் சொல்லிட்டு திருமகற்கொரு தாமரை கூடமே பொருந்து செல்வம் திருமால் மருமகற்கொருவன் தாமரை கூடமே கல்வி பொருந்து செல்வமும் கல்வியும் பூக்க வேண்டும் நாட்டில் நகரத்தில் இதை விட என்ன இப்போ புதுசாக பிடிச்சுட்டீங்க அமெரிக்கா போயிட்டு வந்து தேவை கல்வியும் நாட்டு ஒரு நாடு நகரத்திற்கு தேவை என்று நம்முடைய பழம் முழுகள் சொல்கின்றன இதை இது மேலா மூணாவது என்ன சொல்ல பொ நல்ல வேண்டி சூழலை உருவாக்கவும் வேண்டும் அது செல்வமும் அறிவும் வேண்டும் அதுக்கு மட்டும் மேலிடம் இது வந்து தொடக்க நிலை அது முடிநிலை எது தெரியுமா நீங்க செம்பொருள் காண்பது அறிவு என்று சொன்னார் அறிவு இந்த உலகத்துக்கு வேண்டிய நன்மை சீமைகளை எல்லாம் அறிவதும் அதற்கு வேண்டியவற்றை தேடுவது அதற்கு வேண்டியவற்றை செலவழித்து ஒட்டி வாழ்வதும் தேவைதான் அறிவினுடைய அடிநிலை நீங்க செம்பொருள் காண்பது அறிவு என்று சொல்ல அதுப்பா அறிவினுடைய மேலிடம் யோக தனிப்பிடமே தருகின்ற யோக அந்த அமைப்பு யோக பீடமாக இருக்கிறது இந்த மாதிரி யோகபீடங்கள் இருக்கணும் இதுதான் ஞானத்தை வழங்கணும் திருவள்ளுவர் ரொம்ப அருமையானவர் அவரை படாதபாடு படுத்திகிட்டு இருக்காங்க இந்த ஆள்களை நாத்திகன் நீங்களே ஏழு எட்டு நரகத்தை அனுபவிக்கணும் அவன் நாத்திகன் சொன்னான் தெரியுமில்ல ஏன் அப்படின்னா அந்த குரலை என்ன பிறப்பு என்னும் பேதவி நீங்கள்னால அவன் என்ன ஞானியன் இல்லை உங்கள் மாதிரி இருக்கிறது இல்லை இல்லை இல்லைங்கிறான் பிறப்பு நீ இது வந்து பகுத்தறிவு உள்ளங்கிறீங்க அவன் எது வரைக்கும் பிறக்கிறியா அனைவரைக்கும் பகுத்தறிவு இல்லைங்கிற பிறப்பெண்ணும் பேதமைங்கிற முற்றாலுங்கிற சிவ சிவ அப்ப என்னைக்கு சார் நீங்க அறிவாளின்னு ஒத்துக்காரு சிறப்பெண்ணும் செம்பொருள் காண வருகின்ற பொழுது உனக்கு நான் அறிவு பேருதும் போடாங்க அப்படியா சொன்ன இது இது எந்த அதிகாரம் எந்த அதிகாரம் மெய்யுணர்வுங்கிற அதிகாரம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் அறிவு வேறு மெய்யுணர்வு வேறு அறிவு பொதுவாக எல்லாவற்றையும் அறிவது மெய்யுணர்வு இறைவனை அறிகின்ற அறிவு